பாடம் பதினெட்டு அதன் அரிசியில் தான் என்று சிலர் வாதிக்கின்றனர் ஏனெனில் அல்லாஹ் கூறுகின்றான் இதுதான் நீங்கள் உலகில் செய்து கொண்டிருந்ததற்காக உங்களுக்கு வழங்கப்பட்ட சொர்க்கமாகும் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் எழுபத்தி இரண்டாவது வசனம் உமதிரைவன் மீது ஆணையாக அவர்கள் அனைவரிடமும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி விசாரிப்போம் பதினைந்தாவது அத்தியாயம் தொன்னூற்றி இரண்டு என்ற விளக்கம் தரும்போது அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி என்பதற்கு ல இலாக இல்லல்லாஹ் என்ற கலிமாவை பற்றி விசாரிப்போம் என்று இஸ்லாமிய அறிஞர்களில் பலர் விளக்கம் கூறியிருக்கிறார்கள் சொர்க்கத்தில் உள்ள நற்பெயர்களை பற்றி அல்லாஹ் கூறிவிட்டு இதுபோன்றவைகளுக்காகவே உலகில் செயல்படுபவர்கள் செயல்படட்டும் என்று கூறுகிறான் முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்றாவது வசனம்